உபாபமம் மூணாம் 25-26 பார்க்கும்படி உத்தரவு கொடுத்தும் என்று வேண்டிக் கத்தரோ உங்கள் நிமித்தம் என்மேல் கோபம் கொண்டு எனக்கு செவி கொடாமல் என்னை நோக்கி போதும் இனி இந்த காரியத்தை குறித்து என்னோட பேச வேண்டாம் நீ பிஸ்காவின் கொடுமுடியில் ஏறி உன் கண்களை மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் கிழக்கிலும் ஏறெடுத்து உன் கண்களின் பேசின ரெண்டு காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறார் மோசி ஆண்டவரோடு சொன்னால் நான் கடந்து போய் அந்த நல்ல தேசத்தை அந்த நல்ல மழையை லேபோனை பார்க்கும்படி எனக்கு உத்தரவு கொடுக்கும் என்று கேட்டார் கத்தர் சொன்னார் நீ பிஸ்காவின் கொடுமுடியில் ஏறி உன் கண்களை மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் கிழக்கிலும் ஏறும் உன் கண்களினாலே அதை பார் ஆனால் நீ இந்த யோர்தானை கடந்து போவது இல்லை ஏன் இப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தமான ஒரு முடிவு மோசைக்கு சம்பவித்தது மோசையை நியாயந்திருக்க நமக்கு தகுதி கிடையாது சுத்திகரிப்புக்காக நாம் இன்றைக்கு மோசடியை சிந்திக்க போகிறோம் ஒரு மனிதனுடைய துவக்கத்தை பார்க்கலாம் ஒரு மனிதனுடைய முடிவு முக்கியம் அற்பமான ஆரம்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாய் அமைய வேண்டியது அவசியம் முடிவு சரியில்லைன்னு சொன்னா பிரயோஜனம் இல்லை துவக்கத்தை பத்தி பிரச்சனை இல்லை இடை நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் நடந்திருந்தாலும் பரவாயில்ல ஆனா முடிவு நமக்கு அருமையாக அமைய வேண்டும் செம்மையானவனை பார்த்து அவனுடைய முடிவு சமாதானம் அவனுடைய முடிவை பார்த்துதான் முக்கியம் ஏசு கிருஷ்ணனு முடிவை பற்றி நம்ம யோசிக்கும் போது எல்லாரும் சிலுவை முடிவை தான் சிந்திப்பாங்க ஆனால் அது முடிவல்ல அதுக்கு பிறகு அவர் உயிரோடு நினைசிறார் எழும்புகிறார் அதற்கு பின்பு அவர் உயிரோட எலும்புனது மாத்திரமல்ல எல்லா வானங்களுக்கும் மேலே போய் எல்லா நாமத்துக்கும் மேலான தரித்துக்கொண்ட முக்கியம் அதனால நமக்கு இந்த நாட்களில் புரிந்து கொள்ள வேண்டிய சத்தியங்கள் அதிகம் உண்டு இங்கே நம்ம பார்க்கும் பொழுது ஏன் இந்த இடத்துல மோசைக்கு இப்படி ஒரு வாய்ப்பு அருமையான வாய்ப்பு கிடைக்காமல் போயிடுச்சு அதுக்கு காரணம் மோசையினுடைய வாழ்க்கையில் எவ்வளவு நன்மைகள் இருந்துச்சோ இல்லாவிட்ட எவ்வளவு மேன்மைகள் இருந்துச்சோ அதுக்கு ஈக்குவலா தடுமாற்றங்களும் இருந்தது புரிஞ்சுக்கு உதவியோடு பேசும்போது எவ்வளவு தெய்வீகம் இருந்துச்சோ அதுக்கு ஈக்குவலா அவ்வளவு தடுமாற்றங்களும் இருந்துச்சு அப்படிங்கும் தெய்வீகமும் தடுமாற்றமும் சொல்ல போனா தெய்வீகமும் மாம்சீகமும் ஈக்குவலா இருந்துச்சு ஒரு எழுபது இருந்து மாமிசீகம் அஞ்சு இருந்தா சொல்லுங்க ஒன்பது தாண்டி ஒன்பது முக்கால் வந்தா எப்படி போடலாம் அறுபது ஆக்கலாம் ஒன்பதே காலம் எங்க போயிருவான் ஐம்பத்தொன்பதுக்கு கொண்டு போயிருவா இல்ல ஐம்பத்தொன்பது தான் போய் நிச்சயம் இப்ப நீங்க பாசிட்டிவ் மார்க் கிடையாது இப்போ எதுக்கும் மார்க் உண்டு நெகட்டிவ்க்கும் மார்க் போட்டு எதுக்கு இதை சொல்றா மாம்சீகமும் தெய்வீகமும் இணைந்து ஒரே பாதையில ஒரே அளவுல போனா முடிவு வந்து ஜட்மெண்ட்ல தெய்வீகம் நிக்காது தெய்வீகம் நிக்க அடக்கார்க்க ஆண்டவர் வந்தார் அது பைனல் சான்ஸ் அவனுக்கு பரலோகம் போல எழுத்தின் பிறகு என்ன செய்யல அதுதான் லட்சியம் லக்கு அதை நம்பி தான் வந்ததே அந்த டார்கெட் டச் பண்ண முடியல அப்படிங்கும் போது காரணம் என்ன பைத் அப்படின்னு எடுத்தீங்கன்னா விசுவாச வாழ்க்கையில் அவனுடைய ஒரு அருமையான டார்கெட் தேவனிடத்திலிருந்து சாட்சி அப்படின்னா நல்ல குட் மார்க் இருந்துச்சு எதிர்பார்த்த சில காரியங்கள் என்ன செய்யல நாம நினைக்கிறோம் என்ன செய்ய நம்ம நினைவில் என்ன செய்யணும் கொண்டு வரணும் விசுவாச வாழ்க்கைய நம்ம குறை சொல்ல முடியாது பதினொன்னு இருபத்தி நாலுல இருந்து இருபத்தி வரைக்கும் அவனுடைய குமாரத்தின் மகன் என்னப்படுவதை வெறுத்து விசுவாசத்தினாலே தான் பெரியவனான போது முதல்ல விசுவாசத்துல நம்ம எப்படி இருக்கு பாருங்க விசுவாசத்துல இன்னும் குழந்தைகளா இருக்கீங்களா இல்ல விளைவினர்களா இருக்கீங்களா இல்ல விசுவாசத்துல நம்முடைய விசுவாசம் அப்படிங்கிறது ஒரு பெரிய சப்ஜெக்ட் என்ன சொல்ல போனா மேஜர் சப்ஜெக்ட் மேஜர்ல ரெண்டு மூணு இருக்கும் அதுல மெயின் என்னது விசுவாசிக்கு ஊழியனுக்கு மெயினா தேவை வந்து விசுவாசம் விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவன் போது வயசுல பெரியவன் ஆன எதுல பெரியவன என்ன விசுவாசில குழந்தைகளா இருக்கமா விசுவாசில பலவீனமா இருக்கமா விசுவாசல நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கோம் சின்னவங்களா இருக்கமா அவன் பார்வனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை என்ன செய்தானா வெறுத்தான் முதலாவது நமக்கு இருக்கிற அந்த மேன்மையான புகழ் பெயர் இதெல்லாம் என்ன செய்யணும் வெறுக்கணும் வெறுக்க முடியுமா நான் யாருன்னு தெரியுமா அப்படிமா நமக்கு அது சொல்லாம என்ன முடியாது இருக்க முடியாது எப்போ மோசே வருத்தான் மோசினுடைய நீங்க பைபிள் ஹிஸ்டரிய விட்டு உலக சரித்திரத்தில் பார்வன் அப்ப இருந்த பார்வன் தன்னுடைய சொந்த மகன கூட அவ்வளவு கனம் பண்ணி நினைசையில வைக்கல அப்போ அப்ப இருந்த பார்வனுக்கு இருந்த பையன் வந்து எஃபிசியா கிடையாது சமமா இருப்பதை கொடினாய் எண்ணாமல் அந்த ஸ்தானத்தை நினைஞ்சாருத்தமக்கு ஒரு சின்ன போஸ்டிங் இருந்தா அது பயங்கரமா பேசுவோம் கலெக்டர் ஆபீஸ்ல வேலை பார்க்கறேன் அங்க பியூனா தான் இருப்பாரு சொல்றது என்னது கலெக்டர் ஆறேன் ஆஃபிஸில் வேலை பார்க்கறேன் கலெக்டர் ஆஃபீஸ் விளையாட்டு வாக்குறாம நமக்கு வந்து ஒரு சின்ன ஸ்தானம் கூட விட்டுக் கொடுத்து நம்மளால என்ன செய்ய தியாகம் விசுவாசங்கிற லைஃப்ல வரும்பொழுது அவன் அதை வெறுத்தான் ரெண்டாவது அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலாம் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டான் அவன் முன்னால ரெண்டு சான்ஸ் இருந்துச்சு நல்ல உலக பிரகாரமாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை இருந்துச்சு அடுத்து இத விட்டுட்டு பரதேசியாளையர் வாழ்க்கையை வச்சான் சூஸ் பண்ண வாழ்க்கையை தெரிந்து கொண்ட நீங்க பார்க்கும்பொழுது அவன் சுத்தமா அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிக்கிறதே விட்டான்னு சரித்திரத்தை ஓடிவிட்டான் இங்கிருந்து ஓடிவிட்டான் அவனுக்கு இருந்த ராஜ மரியாதைக்கு அவன் அங்கேயே அழகா இருக்கலாம் அதுவுமே அங்க இருக்கலாம் அவனுக்கு அடுத்த போஸ்டிங் அவனுக்கு தான் அந்த அளவு அவன் இருந்தான் ஆனா கத்தர் நிமித்தம் விசுவாசங்கிற வாழ்க்கைக்காக நம்முடைய விசுவாசிகள் எவ்வளவு காரியங்களை விருக்கிறார்கள் தெரியுமா ஊழியர்காரங்களை நீங்க பாருங்க எவ்வளோ விசுவாசிகள் நம்ம சபை இன்னைக்கு வளர்ச்சி அடையுதுன்னு சொல்றதுக்கு காரணமே யார் திறமையும் கிடையாது இந்த விசுவாச வீரர்கள் விசுவத பார்த்து தான் கத்தர் இறக்க எவ்வளோ வசதி வாய்ப்புகளை அப்படியே விட்டுறாங்க சுத்தமா குப்பையா போயிருக்க அனைத்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலாம் தெய்வனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதை வந்து செய்தான் தெரிந்து மிஷனரிஸ் எல்லாம் பாருங்க வெளிநாட்டில் அவங்க இந்தியாவில் வந்து ஊழியை செஞ்சாங்க சம்பளத்துக்காக ஊழிய செய்யல இந்த தரிசனத்துக்காக செஞ்சாங்க ஊழிய செஞ்சாங்க ராபர்ட் கால்டல் தன்னுடைய நாட்டில் போய் பிரசங்கம் பண்றார் நான் இப்படி நாசிரியத்து பக்கத்தில் திருநெல்வேலி மண்டலத்தில் இணையங்குடிங்கிற இடத்துல நான் ஊழியையும் செய்கிறேன் இன்னைக்கும் அங்கே உள்ள ஜனங்கள் விக்கிரகாரங்களில் சிக்கி தவிக்கிறாங்க அவங்களை மீட்கிறதுக்கு நம்முடைய ஆளுங்க இன்னும் போகலை இன்னும் ஆட்கள் தேவைன உடனே தான் அந்த மீட்டிங் முடிச்சு அவர் இறங்கும் போது யாரு யார் ஏறி வாரா மர்காசிஸ் ஏறுறார் ஸ்டேஜில் ஏறுறார் நான் என்னை சமர்ப்பிக்கிறேன் அப்படிங்கிறான் உடனே அவன் அவர் டாக்டரேட்ட ஏதோ ஒரு பைனல் இயர் படிச்சுட்டு இருக்காரு அந்த டீச்சர் வர்றாரு தம்பி இன்னும் ஒரு வருஷம் முடிச்சிடலாம் இந்த பட்டத்தை வாங்கிடலாம் நான் போறேன் எனக்கு இந்த பட்டம் வேண்டாம் சொல்லிட்டு தான் எங்க வந்தாரு நான் வர்காசி வந்தார் அவங்களுக்கு எல்லாம் அந்த தரிசனம் வந்த உடனே எல்லாத்தையும் எழஞ்சிட்டான் தூக்கி போட்டு வந்தான் இந்த விசுவாசத்துக்குள்ள வந்ததுனால நீங்க பல காரியங்களாம் நல்லது அடுத்து இனிவரும் அவனுடைய அதுக்கு பிறகு இந்த உலகத்தில் உள்ள ஏறல இனிவரும் பலன் மேல் அவனுக்கு என்ன வந்துருச்சு நோக்கம் அவன் நோக்கம் எல்லாம் வேற நோக்கம் ஆயிடுச்சு இந்த பணம் சம்பாதிக்கிறவனை பாத்தீங்கன்னா என்ன சுத்தி சுத்தினாலும் அவன் எதுல நினைப்பான் தமிழ் சொல்லும்ாரியத்துல கண்ணா இருந்து இனிவரும் பலன் மேல் நோக்கமா போயிட்டான் அவன் அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடுச்சு அடுத்து எகிப்தின் பொக்கிஷங்களில் வருகிற காட்டிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற நிந்தையை எ மனச பக்குவப்படுத்தினாக பாடுபடணும் சத்தியத்துக்காக பாடுபட இந்த உபதேசத்துக்காக பாடுபடணும் அது மைண்ட்ல அவனுக்கு செட்டப் ஆயிடுச்சு அதனாலதான் அவன் தூக்கி எரிய எல்லாத்தையும் அந்த ஸ்தானம் அந்த மேன்மை அந்த உயர்வு இதெல்லாம் விடுறதுக்கு காரணம் அவன் மைண்ட்ல செட்டப் அழகாக மாறிடுச்சு அதுக்காக ஊரை விட்டு ஓடுறதுக்கு ரெடி அதுக்காக எல்லாத்தையும் ஓடுறதுக்கு ரெடி மேன்மை புகழ் எல்லாம் சுத்த குப்பை தூக்கி போடுறதுக்கு அந்த கிறிஸ்துவின் மேல உள்ள அன்பு தெய்வன் மேல உள்ள ஒரு தனியாத தாகம் அடுத்து விசுவாசத்தினாலே அதர்சனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்தான் விசுவாசத்தினாலே அவன் அதர்சனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்தான் அவனுக்கு வந்து அவன் யாருமே அசைக்க முடியாது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு சில விசுவாசிகள் ஸ்ட்ராங்கா நிற்கும் போது சில ஊழியர்காரங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்கெல்லாம் இல்லன்னா பிள்ளைங்க சேர்த்து அப்படி அவங்கள நேக்கு போக்கு துள்ளிடுவாங்க ஆனா விசுவாசி என்ன செய்ய மாட்டான் சில விசுவாசி ஸ்ட்ராங்கா நிப்பான் ஒரு பையன் ஒரு இடத்துல நான் ஊழியத்தில் இருந்தபோது அவன் மனைவிக்கு குழந்த உண்டாயிடுச்சு பட் அவன் செக்கப்பு போகல அவன் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு விசுவாசத்தில் என்ன செய்யணும் நிக்க இப்ப கடைசிசியா டெலிவரி டயத்தில் அவனுக்கு ஒன்னும் கைகாலு ஓடாம போய் கடைசியில் அவங்க அம்மா வந்து இவங்க அம்மா வந்து அந்த பிள்ளைய கொண்டு போய் ஹாஸ்பிட்டல விட்டாங்க ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அவங்க செக்அப் பண்ண லிஸ்டூடே எல்லாம் கேட்டாங்க ஒன்னும் இல்லை தூக்கிட்டு ஓடு வெள்ளையை கொண்டு போ மகளுக்கெல்லாம் பார்க்க முடியாதுப்போ அப்படின்ட்டாங்க இவன் நேராக போனான் ஆண்டவரே என்ன சுவாமி இவ்வளோ நாள் காத்திருந்த கடைசியில் இப்படி ஒரு வெளியே போய் சொல்லிட்டாங்களே அப்படின்னு திருப்பி கொஞ்ச நேரம் அங்கேயே நின்றுட்டே இருந்தாங்க சரி ஆப்ரேஷன் வேணா பண்ணலாம் யார் சொல்றதே அங்கே இவன் வண்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு ஓடிப்பிட்டான் இப்போ ஆபரேஷன் பண்ண யாரும் கெழுத்து பண்ணோம் புருஷன் கெழுத்து பண்ணும்ல இவன் வண்டியை எடுத்துட்டு ஓடிப்பிட்டான் இல்லை இவன் இப்படி ஓடிபிட்ட சொன்னா போய் மொட்ட மாடியில் மிளகால போட்டு ஒரே ஜபம் இப்ப நான் திரும்பி போறதுக்குள்ளிவரிக்கணும் சரியான ஒரு ஜபம் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி போனா பிறந்திருச்சு எப்படி இருக்கும் மின் பண்ணிட்டான் அங்கிருந்து தப்பி கொண்டு ஒரு நாலு மாசம் ஆயிடுச்சு அந்த பிள்ளை சிக்காயிடுச்சு சிக்குனா அவ்வளவுதான் போயிட்டான் செத்துருச்சு என் முன்னால்தான் அப்படியே போகுது அப்படியே நின்னு மரணத்துக்கு ஒப்பு கைகால்தான் உதவி போயிடுச்சு அப்பதான் அது ஒரு பெரிய சக்தி மலையை உடைக்கக்கூடிய ஒரு சக்தி அது சின்ன பையன் பெரிய பையன் விசுவாசத்தில் என்ன விடாம அந்த ஸ்தானத்தில் அந்த நிமிஷத்தில் பார்க்கும் போது விசுவாசத்தில் என்ன விடாம யாரு பெரியவன் அப்பதான் யோசிச்சேன் இந்த சத்தியத்தில் நிக்கக்கூடிய ஒரு டீம் இருக்கு விசுவாசம் வரும்பொழுது அப்படி நிக்கிறான் அதர்சனமான ஒரு தேவன் அவன் எப்படி உறுதியா இருந்தானா அவரை தரிசிக்கிறது போல உறுதியா இருந்தான் நீங்களோ பிரியமானவர்களே யூதா இருபது வசனத்தில் நீங்களோ பிரியமானவர்களே உங்களுடைய விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் என்ன செய்யணும் நீங்கள் உங்களையே உறுதிப்படுத்தணும் விசுவாசம் விசுவாசங்கிறது சாதாரணமானது கிடையாது கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான் விட்டுட்டான் எகிப்தே வேணாம் போற பிறந்தது வளர்ந்தது படிச்சது இருந்தது எல்லாமே அங்கதான் அப்படியே ஆண்ட ஒரு நிமித்தம் தேவையில்ல போ சகல சாஸ்திரங்களிலும் கற்று தேறினவன் அவனுக்கு பிறந்ததுல இருந்து எகிப்தா ஒழுமே தெரியாது அழகா அரண்மனையிலேயே விளையாண்டு செல்ல பிள்ளையா வளர்ந்தவன் அவ்வளவு சுகபோகத்தையும் அப்படியே விட்டுட்டு வனாந்திரத்தில் புறப்பட்டு போனான் விட நமக்கு தெரியும் நமக்கு தெரிஞ்ச எத்தனை வாலிபர்கள் தங்க வீடுகளில் சுகபோகமா இருக்கலாம் ஆனா இந்த சத்தியத்துக்காக இந்த ஊழியத்தின் நிமித்தம் எங்கெல்லாமோ என்ன செய்றா நாய் மாதிரி பாடுபடுறான் எவ்வளவு பேரு அவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா ராஜாக்களாக இருக்கலாம் அவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவு வசதிகள் இருக்கு ஆனா அவ்வளோத்தையும் விட்டுட்டு இந்த உபதேசத்தின் நிமித்தம் எங்கெங்கெல்லாமோ வந்து பிள்ளைங்க என்ன செய்யுது அடிபடுது கத்திரிக்காக ஊழியம் செய்றாங்க எவ்வளவு மேன்மையான ஒரு வெளிப்படுத்தல் அடுத்து விசுவாசத்தினாலே அவன் பஸ்காவை ஆசரித்தான் பஸ்காங்கிறது ராபோஜனத்தை காண்பிக்கிறது புதிய ஏற்பாட்டில் அவனுடைய ஏழு காரியங்கள் இருக்கு ஒன்று வெறி வெறுத்தான் இரண்டாவது தெரிந்து கொண்டான் மூன்றாவது நோக்கமா இருந்தான் நான்காவது எண்ணினான் ஐந்தாவது உறுதியாயிருந்தான் ஆறாவது விட்டு போனான் ஏழாவது ஆசரித்தான் அவனுடையுடைய மோசைக்கு முன்னாடி ஒரு பத்து பேர் எக்த்து விட்டு ஓடி அப்படி பயங்கரமா இருந்தாங்க யாருமே செய்யாத பட்சத்துல தனித்து அப்பதான் அவனுக்கு வெளிப்படுத்தல் கிடைச்சு அந்த வேலை என்ன செய்யறான் செய்ஸ்கா அதுக்கு முன்னால புசிச்சதே கிடையாது ஆனா இவன் சொன்னான் ஆண்டவர் சொல்றாரு பஸ்காவ புசின்னு சொல்லு அன்னைக்கு விடுதலைன்னு சொன்னான் அன்னைக்கு விடுதலை கிடைச்சது யோசிப்பாரு அந்த செங்கடல் கிட்ட நிற்கும் பயங்கர எதிர்ப்பு பின்னால பார்வனுடைய சேனை முன்னால செங்கடல் இதுக்கு உள்ள கிடக்கிற கோராகு அவங்க போட்டு முடிஞ்சு போச்சா கதை நீ பெரிய நினைச்சு ஏமாத்தி கடைசியில் ஜனங்களை சாகடி கொண்டு வந்துட்டியா பயங்கர கொஸ்டின் இதுக்கு மத்தியில அந்த கோலை பிடிச்சுக்கிட்டு எங்க நிக்கிறான் செங்கடல் நேர நீட்ட சொல்ற நீட்டுறான் நீட்டி நீட்டி நீட்டி ஜெபிச்சுக்கிட்டே இருக்காங்க கத்தாவே சும்மா அது அந்த பாதையில் போனவனுக்குதான் செய்யும் மோசனுடைய வாழ்க்கை வந்து ஒரு பெரிய சகாப்தம் விசுவாசங்கிறது அவனை அடிக்க மற்ற எல்லா விசுவாச வீரர்களும் நீங்கள் படிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு வருசம்னா ரெண்டு வருசம்னா வரும் விசுவாசத்தினாலே விசுவாசம் இவன் விசுவாசங்கிறது அதோடு போயிட்டே இருக்கும் அவ்வளவு நல்ல மனுஷன் விசுவாசம்னு சொன்னா அவனை பீட் பண்றதுக்கு ஆள் கிடையாது அடுத்து அவனுடைய லைஃப்ல உள்ள அடுத்த தெய்வீகமான காரியங்கள் அவனை பத்தி ஆண்டவர் பேசும் மோசே சாந்த குணமுள்ளவன் சொன்னார் ரொம்ப சாந்தமான அவனை மாதிரி சாந்த குணமுள்ளவன் பூமியில இல்லன்ட்டார் என்னாகமும் பனிரெண்டு பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார் என் தாசன் ஆகிய பனிரெண்டு மூணு மோசையானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாக இருந்தான் பூமியில் உள்ள எங்களு திரும்பலாம் எங்கிட்ட இருக்குன்னு தெரியாது ஆனா பேர் மட்டும் அழகா வச்சிருப்பாங்க சாந்தி சாந்தம் என்னத்தையா வச்சிருப்பாங்க நீங்க யோசிச்சு பாருங்க சிஸ்டர் சாந்தாம்பாங்க சாந்தாவை பாத்தீங்கன்னா சாந்தான்னா என்னன்னு தெரியாது சாந்தம் ஆனா மோசைய பாத்தீங்கன்னா அவன் ஒரு காலத்தில் எப்படி இருந்தாள் ஆனா சுத்தமாக அவனை சேஞ்ச் பண்ணிட்டாரு அப்படியே மாறிட்டான் சாந்தமாக அவனோட லைஃப கத்திரி உருவாக்கினார் நாம ஒரு காலத்தில் லோட லோடான்னு பேசுவோம் எரிச்சல் அடைவோம் முன்கோபம் இருக்கும் அப்படிலாம் இருக்கும் அதெல்லாம் உண்மை மாம்சீகத்தில் இதெல்லாம் உண்டு ஆனால் வருஷங்கள் போக போக போக போக இயேசுவின் சுவாபம் நான் சாந்தமும் மனத்தாண்மை சாந்தம் இந்த வருஷத்துல எத்தனை ட்ரிப்பு நமக்கு ஷார்டம்பர் வந்துச்சுன்னு கணக்கு போட்டா ஒரே நாள்ல நூறு ட்ரிப் எழுதலாம் இப்படி திரும்புனா கோவம் வந்துடும் அப்படி திரும்பினா கோவம் வந்துடும் சிரிச்சா கோவம் வரும் உட்கார்ந்தா கோவம் வரும் அப்படித்தானே மோசடியா டோட்டலா சாந்தம் அவன் வந்து நிறைகுடம் நாமல்லாம் என்னதே குறை குடம் குறை குடம் கூத்தாடும் நமக்கு சின்ன சின்ன காரியம்னா உடனே கோவம் வந்துருது எரிச்சல் அடைஞ்சிருது நியாயம் பேசிடுறோம் விட்டு விட்டாம அத்து இதுன்னு புரிஞ்சு தள்ளிடுறோம் கடுகு நம்ம ஆளுங்க பாதிவே என்ன சூடாயிருச்சுன்னா கடுகு சும்மா இருக்காது ஒரு காலத்துல ரொம்ப டம்பர் ஊங்குறதுக்குள்ள வெட்டிப்படுவான் ரெண்டாவது என்ன பனிரெண்டு ஏழுல பார்க்கும் போது என்ன அப்படிப்பட்டவன் அல்ல என்ன சொல்றதில் பார்த்துட்டே இருக்கிறார் ஆரோனும் மிரியாம கதை பேசினார் தேவசம் ஆரன் வந்தாச்சு மிதியா வந்தாச்சு மூணு பேரை நிப்பாட்டி வச்சிட்டு சொல்றாரு என் வீட்டில் எங்கும் உண்மை பத்தி சொல்லுவாரா சொல்லுங்க நம்மளை பத்தி ஒரு விசுவாசி சொல்லலாம் ஊழியக்காரர் சொல்லலாம் ஒரே நாக்கு இப்படியும் சொல்லும் அப்படியும் சொல்லும் ஆனால் பத்தி தேவன் சொல்லுவாரா நம்முடைய பேச்சில் உண்மை ஊழியத்தில் உண்மை மனதில் உண்மை சிரிப்பில் உண்மை மற்றவருடைய காரியத்தில் உண்மை கொஞ்சத்தில் உண்மை உலக பொருளில் உண்மை நம்மளே யோசிச்சு பாருங்க நம்முடைய இருதயம் உண்மையா இருக்கா யோசிச்சு பாருங்க நமக்கு சுத்தி இருக்கிற டைம் தானே நம்முடைய உண்மையை நிறுத்தி பார்த்தா எப்படி இருக்கும் அடுத்து எட்டாம் வசனத்தில் நான் முகமுகமாக பிரத்தியட்சமாய் அவனோடு நெசுகிறேன் பேசுகிறேன் கத்தர் வந்து மாவண்ட்ட எப்படி பேசினாரா டேரக்டா பேசினார் ஒரு சின்ன காரியம்னா உடனே அவனுக்கு வந்து அப்போ வந்து பிரமாணங்கள் கிடையாது இல்லையா இவன் கிட்டதான் பிரமாணத்தை கொடுக்கறாரு அப்போ ஓய்வு ஒருத்தன் வந்து விறகு பொறிக்கிட்டான் இப்ப என்ன பண்றது தெரியாது லா கிடையாது பிரமாணம் கிடையாது என்ன தெரியுது உடனே போய் உட்காருவான் ஆண்டவரே விறகு பொறிக்கிட்டான் அவன் என்ன செய்யணும் அவர் இருந்து பதில் வரும் என்னது கல்லெறிஞ்சு கொண்டுடு தீமையை அகற்று உடனே ஆண்டவர் முகமுகமாக அவன் பேசுவார் பிராக்டிஸ் உங்களுக்கு இருக்கா நம்ம பல ஏற்பாடு இல்ல பல ஏற்பாட்டிலேயே சொல்றார் உங்களில் ஒருவன் பழையாட்டிலேயே ஒரே ஒரு ஆள் முகமுகமாகவும் பிரத்யட்சமாக பேசுகிற ஒரு அனுபவம் என்ன செய்க்டிஸ் இருக்கா பிரண்ட பேசின மாதிரி அப்பாவும் பிள்ளையும் பேசுற மாதிரி ஒருவருக்கு ஒருவர் பேசுற மாதிரி கத்தர் பேசுவார் இதே லைஃப் பிழையாமுக்கு இருந்துச்சு பனாசி பிள்ளையாமுக்கு நஷ்டப்பட்டு நமக்கு அவன் முகமுகமாக பேசுவான் அடுத்து அவனுடைய தேவ சமூகத்துக்கு போயிட்டு வந்தான்னா ஒரு நாளும் பிசாசு பிடிச்ச மாதிரி திரும்பி வரவேண்டாம் எப்படிதான் வருவா கோயிலுக்கு போயிட்டு என்ன செய்யணும் பிரகாசிக்கணும் அந்த வார்த்தையை கேட்டு அந்த அபிஷேகத்தில் இறஞ்சு கத்திர ஆவியில பாடி சந்தோஷப்பட்டு ஒரு மூணு மணி நேரம் ஜபியம் ஜபம் ஒரு சர்வீஸ் ஒரு காற்று கூட்டம்னா ரெண்டு மணி நேரம் ஒரு பைபுஷின்னா ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் முடிஞ்சு போகும்போது அது கழுத்தை தொங்க போட்டு போனால் பிசாஸ் பார்ப்பான் ரைட்டா நீ உள்ள போய் ஒன்று பிரயோஜனம் இல்லை வா வா வா வா இதுக்குதான் நீ போகாதேன்னு சொன்னேன் பைபூசிக்கு போயிட்டியா இப்போ ஒன்றும் கேட்டும் பிரயோஜனம் இல்லை வா என்னா ரெண்டு மணி நீ தூங்கிட்டு தான் வந்திருக்கேன் வந்து தூங்கிட்டு போனான்னா திருப்பியும் எப்படி போவான் தலையை வைத்துட்டா போவா சொல்லுங்க இங்கே பிரசங்கம் ஃபுல் ஸ்விங்கில் போவோம் இவர் தூங்கிட்டு இருப்பார் ஆமாம் பாப்பா ரைட்டு இங்கேயே நம்ம டீம் ஒருத்தன் உட்காந்துட்டு இருக்கான் போல இருக்கு ரைட் முடிஞ்சு போகும்போது எல்லாரும் அல்லே இல்லையோ ஆமாம் இவன் பேசாமல் வண்டி எடுத்துட்டு அமைதியா போவான் அங்கே போன பிரச்சனை பிரச்சனை அவன அந்த அந்த பிசாஸ் எதிர்க்கக்கூடிய சக்தி அவனுக்கு என்ன செய்யாமல் போயிடுச்சு ஃபில் பண்ணாமல் போயிட்டான் இனி இந்த வண்டியை ரோட்டில் நின்று பெட்ரோல் போன உடனே தள்ளிட்டு போற மாதிரி தான் ரோட்ல தள்ளிட்டு போனோம் மூஞ்சி தொங்க போட்டுட்டு போயிட்டு இருப்பான் என்ன பண்றது அதான் சொல்றேன் நீ இங்க வந்த மோச வந்துட்டு போனான்னா எப்படி இருக்கும் முகம் பிரகாஷன் ஜனங்க சொன்னாங்க நீங்க முக்காட்டு போடுங்க பிளீஸ் என்னால் பார்க்க முடியல அந்த அளவு ஒரு தெய்வீக சிந்தையோடு தான் அவன் திரும்பி போனான் இப்ப நம்ம அப்படி இல்லை ஒரு பிரசங்கத்தை கேட்ட ஒன்னு வச்சா சொல்லி கொடுத்துட்டா போல இருக்கோ சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் எப்படி நம்ம சிந்திச்சு குழம்பிக்கிட்டே வீட்டுக்கு போறோம் ஒரு சில வீடுகள்ல பயங்கர பிரச்சனை நீ போன் பண்ணி பாசிட்டு சொன்னியா சொன்னியா சொல்லலையா நீ சொல்லாம எப்படி இவ்வளோ கரெக்டா பேசுவார் இதனால்தான் ஏஜே பெஞ்சமின் ஒருத்தர் இருந்தார் பெஞ்சமின் அவர் வந்து காலையில சண்டே சர்வீஸ்ல காலையில கூட்டத்துக்கு முன்னாலும் எந்த விசுவாசி பார்க்க மாட்டார் எந்த விசுவாசி பார்க்க மாட்டார் பயிர் முன்னாலும் யாரையும் பார்க்க மாட்டார் குழப்பம் என்னே நம்ம ஒரு சப்ஜெக்ட் பேசினா இவன் என்னத்தான் பேசினாரு இப்பதான் சொல்லிட்டு வந்தா அப்படியே பேசுறாருமா அதனால கூட்டு முடிஞ்ச பாரு அப்போ உனக்கு தெரியும் கத்தர் பேசினாரு அப்படி அது ஒரு ஸ்டைல் நீங்க நம்முடைய முகம் பிரகாசிக்கிறதா கூட்டத்தில் வெளியே போனா நீ திரும்பி போகும்போது அந்த மகிமையெல்லாம் நிரம்பி போகணும் அந்த வார்த்தையை கேட்டு ஒரு லைஃப்ல ஒரு சேஞ்ச் உன்டைய ஊழியத்தில் ஒரு மாற்றம் உடைய பிரதிஷ்டையில் ஒரு முன்னேற்றம் ஒரு அபிஷேகத்தில் ஒரு சரீரத்தில் ஒரு விடுதலை சும்மா நல்ல கொளுத்த கன்றுகளை போல நீங்க என்ன செய்யணும் வெளியே புறப்பட்டு போகணும் சர்வீஸை விட்டு அப்படி நீங்க அந்த சர்வீஸை பயன்படுத்தணும் அடுத்த சங்கீதத்தில் வாசலில் நிற்கக்கூடிய ஒரு தெய்வீக மனுஷன் எல்லாரும் தோங்கினாலும் அவன் பைபிளே அவன் ஆகையால் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார் அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசை அவர்களை அவர் அளிக்காத அவருடைய உக்கிரத்தை ஆற்றம் அவருக்கு முன்பாக திறப்பின் வாயிலே என்றான் திறப்பு இருந்துச்சு சமூகத்தில் போய் திறப்பில் நிற்க ஒரு மனிதனை நான் தேடினேன் ஒருவனையும் திறப்பில் நிற்கிறதுக்காக ஆட்களை தேடினாராம் ஆனா ஒருத்தனையும் காணேன் நான் தேசத்தை அழிக்காத படிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன் சொல்லிட்டு புருஷர்கள் தூங்கினார்கள் ஒரே திறப்புல நின்று கத்தாவே இந்த ஜனத்தை விட கூடாது நாசம் பண்ணிடாதே நீங்க அழைத்துக் கொண்டு விட்டுறாதீங்க எல்லாரும் உன் வீட்டில் தூங்கட்டும் புருஷன் தூங்கட்டும் மனைவி தூங்கட்டும் அம்மா தூங்கட்டும் அக்கா தூங்கட்டும் தம்பி தூங்கட்டும் யாருனாலும் தூங்கட்டும் நீ தரப்புல நில்ல நிக்க முடிஞ்சதா நம்ம எல்லாரும் ஜெபித்தாலும் எல்லாரும் தூங்குவோம் அப்படித்தான் நம்முடைய பிராக்டிஸ் அப்படிதான் அவங்க அப்படி இல்ல ஆறு லட்சம் பேர் அப்படியே முழு பாளையமும் நைட்ல தூங்கிட்டு இருப்பாங்க போய் பாத்தீங்கன்னா தரப்புல நிற்பாங்க அந்த ஒரு இந்த ஜனத்துக்கு தண்ணீர் இல்லையே சுவாமி இந்த ஜனங்கள் ஒன்னாந்தரத்தில் இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே கத்தாவே நல்ல ஆகாரம் இல்லையே கத்தாவே அவரு இறைச்சியில்னு அழுகுறானே கத்தாவே கொல்லிவாய் சர்ப்பங்களால் பயங்கர பாதிப்பா இருக்கு சுவாமி ஒவ்வொன்றுக்கும் போய் வேணுவான் தரப்புல நிற்பான் அவனுடைய பிரையர் லைஃபுங்கிறது சாதாரண பிரேயர் லைஃப் இல்லை அடுத்து யாத்திராமம் முப்பத்தி ரெண்டுல பதிமூணுல பார்த்தீங்கன்னா உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணி நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உண்மை கொண்டே அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்தித்தான் கெஞ்சி பிரார்த்தித்தான் இவனுடைய ஒன்னு தரப்புல நின்று போராடுறது கெஞ்சிறது கதாவே கதாவே இறக்கம் செய்யும் என்னை விட்டு நான் அவ்வளவு மேல் மூலவும் அழித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் என்றார் இந்த வசனத்தில் உங்களுக்கு புரிஞ்சது என்னது சொல்லுங்க அவர் சொல்றாரு என்னை விட்டுவிடு அப்படின்னா யார போய் பிடிச்சு நிக்கிறான் என்னைய விடுப்பா அப்படிங்கிறோம் இல்லையா நீதி என்னை விட்டுவிடுறான் அங்கிருந்து கூப்பிட்டு வரும்போது அழிச்சு போட்டா உங்க மகத்துவமான நாமத்துக்கு என்ன பதில் சொல்லுவீங்க புறஜாதி என்ன சொல்லுவான் இவன் யாருக்கு ஆண்டோட்ட சமூகத்தில் ஜபம் தான் நியாயத்திருப்பாட்டி திறப்பின் வாசல் ஜபம் பிரார்த்திக்கிற இவனுக்கு சகஜமானது மோசையின் அற்புதங்கள் ஒரு குறிக்கப்பட்ட எல்லையில் நடக்கிறது இல்லை நீர்நிலைகள் தான் எகிப்தில் இருக்கிற எல்லா நீர்நிலைகளும் ரத்தமான நிச்சயம் மாறும் தவளை அப்படின்னா ஒரு பதினஞ்சு தவளை வராது என்னது வீடு வாசல் எகிப்து தவளையா போயிடும் பயங்கரமான அற்புதம் அவ்வளவு அற்புதமான மனிதன் அவ்வளவு விசுவாசமான மனிதன் ஆனால் காணானுக்குள் போக முடியவில்லை அவன் கேட்கிறான் அந்த நல்ல தேசம் ஓற்றுப்ப நினைஞ்சிட்டு வந்துடுறேன் ஒன்ஸ் தான் இத்தனை வருஷம் நான் வந்துட்டேன் வரேன் கால் வச்சுட்டு வந்துடுறேன் அந்த தேசத்தில் என் கால் பண்ணட்டும் நீ வேற இந்த மாலையிலிருந்து அங்க பாரு போக வேண்டாம் போதும் இதைக் குறித்து நீ என்னிடத்தில் பேச வேண்டாம் நம்முடைய விசுவாசி இருக்கு மோசைக்கு முன்னால் நிற்க முடியுமா மோசைக்கு முன்னால் நிற்க முடியுமா நம்முடைய சாந்தம் நம்முடைய உண்மை முகமுகமாய் பேசுகிற பிராக்டிஸ் முகம் பிரகாசித்தது திறப்பின் வாசல் நிக்கிறது கெஞ்சி பிரார்த்திக்கிற அனுபவங்கள் அற்புதங்கள் விசுவாசத்தினாலே பார்வனுடைய எகிப்தின் பார்வனுடைய குமாரத்தின் மகன் வறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலாம் தேவனுடைய ஜனங்களோட துன்பங்களை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாக இருந்து எப்படிலாம் இருக்கு பாருங்க எகிப்தி நிமித்தம் வருகிற பொக்கிஷங்களில் பார்க்கலாம் கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற நிந்தைய அதிக பாக்கியம் என்று எண்ணி அதர்சனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாக இருந்து பஸ்காவை ஆசரித்து எவ்வளவு ஒரு மேன்மையான லைஃப் எகிப்தை விட்டு போய் எல்லாமே இருந்துச்சு ஆனா அவனுடைய வாழ்க்கையில தடுமாற்றங்களும் இருந்துச்சு நான் சொல்றேன் தடுமாற்றங்களை விட நம்முடைய தெய்வீங்க மாம்சீகத்தை விட தெய்வீங்க என்ன செய்யணும் வயந்து நிக்கணும் பார்க்கும் போது ரெண்டு ஒண்ணுமே பண்ண முடியாது நீ தராசியில் வைத்து நிறுத்தி பார்க்கப்பட்டாய் நீ குறைய காணப்பட்டாய் ஆனா அப்படினாலும் ராஜ்யம் பிரிக்கப்படுகிறது சரிய அதுக்கு சுத்தி கூட்டம் என்ன தடுமாட்ட ஆரம்பத்தில் இருந்து என்ன தடுமாட்டம் படிக்கணும் அட்வான்டேஜ் படிச்சிட்டோம் டி அட்வான்டேஜஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம் மோசத்தில் தடுமாற்றங்கள் இது நமக்குள்ளயும் ஜாஸ்தி ஆகி போச்சுன்னா முடிஞ்சு போச்சு ஒன்று மோசை ஒரு லேவியன் மோசை ஒரு லேவியன் முதலாவது நாம லேவியராக இருக்கணும் இல்லாவிட்டால் சரியான கத்தர் தான் பங்கு ஒன்று ஜலத்தில் இருந்து எடுக்கப்பட்டவர் ஞானசானம் பெற்றவர் அர்த்தம் இப்படிப்பட்ட மனுஷன் அரண்மனை வாழ்வுக்குள்ளே போனான் சகல சாஸ்திரங்களையும் கற்று தேர்ந்தான் வந்தபோது இவனுக்கு ஆண்டவருக்காக எதையாவது செய்யணும் ஆசை திடீனு பார்த்தான் அப்படியே உள்ளுக்குள்ளேயே புகஞ்சுகிட்டே இருந்துச்சு ஒரு நாள் பார்த்தா ஒரு எகிப்தியன் அதை இவனுக்கு பார்த்துட்டு என்ன செய்ய முடியல பொறுக்க முடியல என்னடா பண்றதுன்னு பார்த்தான் எது வேலை செஞ்சிருச்சே மாமிசிங்க வேலை செஞ்சிருச்சு வந்து உள்ள தோல்வியுடைய டேனிங் பாயிண்ட் திருமண ஒரே அடி ஆட்சி அங்கும் இங்கும் பார்த்தான் ஒருவரும் இல்லை என்று அறிந்தான் எகிப்தான் வாழ்க்கையில மாம்சீகம் தலை உங்க வாழ்க்கையில எப்ப மாம் தலை தூக்குனது சொல்லுங்க நல்லாதான் இருந்தீங்க நல்லா ஜோ பண்றீங்க திடீர்னு பார்த்தா யாரு வந்துடுறா மோச வந்துடுறானே எகிப்தியன் எகிப்தியன் ஒரு ஆவி எகிப்தியனை ஒரே வெட்டு வெட்டா டக்கு டக்கு டக்கு டக்குன்னு போதும் பாத்தீங்களா தன் சகோதரராகி எபிரேயரில் ஒருவனை ஒரு எகிப்தியன் அடிக்கிறதை கண்டு வெயிட் பண்ணிட்டே இருந்து எபிரேயன் போன உடனே இவனை ஒரே வெட்டு வெட்டி க்ளோஸ் பண்ணி மூடிட்டு போயிட்டான் குற்றத்தை மறைக்கிற ஒரு தன்மை வெளியே தெரியாமல் மூடணுங்கிற ஒரு ஆசை தவறு செஞ்சுட்டு எவ்வளவு பாஸ்டில் வேலை செய்யற பாருங்க நீ தான் பார்வையுடைய குமாரத்தின் மகனாச்சே தைரியமா சொல்லலாம் இவன் வேற ஒரு தப்புனா நான் வெட்டிட்டேன் அப்படின்னா இணைஞ்சிடலாம் போகலாம் ஆனா குற்றத்தை மறைக்கிறான் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அத சொல்ல மாட்ட உெந்தனு சொல்ல பெரிய பூசணிக்க சொத்து கிடை தட்டு மறைடியுமா அதனால முதலாவது அவனுடைய வாழ்க்கையில ஒரு எகிப்தியனை கொன்றான் வெட்டி புதைத்தான் அதை மறைக்க மாம்சீகம் தலை தூக்குது நமக்குள்ள தன் சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலைபாதன் பகை இருக்கக்கூடாது நம்ம யாராவது வெட்டி இருக்கமா நம்ம வெட்டதெல்லாம் இல்ல வாயிலேதான் ஒரே வார்த்தையில கொண்டு கூறு போட்டுறீன் ஒரே வார்த்தை தான் அவன் நாவு தீர்க்குதுன்னு தீட்டப்பட்ட சவரகன் கத்தி வெட்டா போதும் வெட்டிடுவான் ஒரே வார்த்தை அவன் அது கோயில் பக்கமே வர மாட்டான் ஒடியும் இவன் போட்ட போடல உன்னுடைய வார்த்தையை எத்தனை பேரை வெட்டியிருக்கே ரெண்டாவது அடுத்த நாள் வெளியே போனா ரெண்டு எபிரியன் சேண்டா போடறான் இவனுக்கு என்ன பண்ணனு தெரியல உடனே இவன் போய் சொல்றான் இவரு பிரசங்க பண்ண ஆரம்பிச்சான் முதல் நாள் இந்த பிரசங்க பண்ணிருக்கணும் இப்ப ரெண்டாவது நாள் இந்த பிரசங்க பண்றான் என்ன பிரசங்கம் அவன் அநியாயம் நோக்கி நீ உன் தோழனை அடிக்கிறது என்ன என்று கேட்டான் பிரசங்க வந்துருச்சா நீ மத்தவனுக்கு புத்தி சொல்ல கூடாது நீ நல்லா இருந்தால்தான் புத்தி சொல்லணும் ஒரு தகப்பன் சேரிட்டு குடிச்சிட்டு பையன் சீர்ட்டு குடிச்சா ரே சீரட்ல முடியக்கூடாது நீ குடிச்சிட்டு அவனுக்கு என்ன செய்யக்கூடாது போதும் பண்ணக்கூடாது செய்யக்கூடாது என்று நீ சொல்லுகிறாய் ஆனால் நீ விபச்சாரம் செய்கிறாய் களவு செய்யாது என்று என்ன செய்ய களவு செய்ய அது சரியா நீ நேற்று அடிச்சு கொண்டுட்டு இன்னைக்கு வந்து பிரசங்க பண்ற நம்ம ஆளுங்களுக்கு புத்தி சொல்ல சொன்னால் பயங்கரமாக கேதுவாங்க ஆனால் புத்தி சொல்றதை கேளுன்னு சொன்னால்தான் கஷ்டம் நான் சொல்றதை ஃபர்ஸ்ட்டு கேளுங்க அப்படிமா நான் ஒரு ஆளுக்கு புத்தி சொன்னேன் அவன் சொன்னா என்கிட்ட சொல்ற புத்தி அவனுக்கு சொல்லுங்க ஃபஸ்ட்டு ரெண்டு பிரச்சனை நான் ஒருத்தனுக்கு சொல்றேன் இவன் கேட்பான் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு சொன்னா நல்லா தான் சொல்றீங்க என்ட சொன்ன அவன்கிட்ட சொன்னீங்களா ஃபஸ்ட்டு சொல்லிட்டு வாங்க அதாவது நீ விட்டுக் கொடுன்னு நீ என் சொல்றீங்களே அதை யாரு சொல்லு சொல்லுப்பா அவன்ளர்ச்சி இல்ல அப்படின்னு சொன்னா இவனால ஏத்துக்க முடியாது பெரிய குழந்தை பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க தம்பிக்கு என்ன செஞ்சிடறா விட்டுக்கூடுறா தம்பி தானே அப்படின்னா பெரிய பையன் சரி தம்பின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு விடுவோம் நம்ம அதே மாதிரி ஒரு விசுவாசிகள் கொஞ்சம் இளமைய வித்தியாசமா இருக்கிறவங்கள அவங்களை சுமக்கிறதுக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவோம் இது பழைய விசுவாசி போய் சொன்னா இவன் பழைய விசுவாசியா மாறவே இல்லையா இவன் போய் என்ன சொல்றது இளையகுமாரன் வந்த உடனே அப்பா சேர்த்துக்கிட்டாரு மூத்த ரோட்ல போய் உட்காந்துக்கிட்டான் அப்படித்தானே வந்தான் வீட்டில் என்ன சத்தம் ஓஹோ இந்த இதுவரை செஞ்சிட்டு இருக்காரா நான் வரல அப்படி ஒரு வீட்டுக்கு நான் என்ன செய்ய மாட்டேன் வரமாட்டேன்டான் அந்த தகப்பனுடைய மெச்சூரிட்டி யாருக்கு வரல அடுத்து வரப்போரிய தகப்பன் ஆகிய மூத்த குமாரனுக்கு வரல இவன் போய் புத்தி சொல்ல போனான் அவங்க சொன்னி சொல்ல போலது சரியான பட்சபாதம் நேற்று அந்த புத்தி சொல்லல இப்ப எகிப்தியன் எபிரேன்கிற ஒரு பட்சபாதம் விசுவாசிகளுக்குள்ள பட்சபாதம் இருக்க கூடாது விசுவாசிகளே தங்கள் ஜாதினா சோத்ரா சோத்ராண்டு பேசிட்டு போறான் அடுத்த ஜாதினா அப்படி முடிஞ்ச உடனே தோத்திரம் பண்ணாமலே போறான் உனக்கு பட்சபாதம் இருக்குல்ல தன் சொந்தக்காரன் சொந்த ஊர் இப்ப நீங்க பாருங்க நம்ம சபையினுடைய வீழ்ச்சிக்கு சில காரணங்களை சொல்றேன் கூட்டம் முடிஞ்ச உடனே ஒரு புது விசுவாசி போய் என்ன செய்யறது இல்ல முடிஞ்ச உடனே ஊழியக்காரங்க உள்ள பாஞ்சிருவாங்க ஒரே பாச்சல விசுவாசிய பாத்தீங்கன்னா அவன்கிட்ட தெரிஞ்ச விசுவாசிகிட்ட உட்கார்ந்துட்டு பேசிட்டே போவான் அந்த புதிய ஆத்தமா பாவம் அப்படியே நின்னுட்டு அவனை கூப்பிட்டு நீங்க எங்கிருந்து வாரீங்க எதுங்க எப்ப வந்தீங்க வாங்க பாசிக்கு வரீங்களா இல்ல சாப்பிடறதுக்கு உட்கார வாங்க அவனுக்கு ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்த அந்த பிராக்டிஸ் நம்ம சபையில ஒரு எண்பது பேருக்கு என்ன செய்யாது கிடையாது யாருக்காவது இருக்கா இல்லீங்களா முடிஞ்ச உடனே நம்ம விசாரிக்கிற கிடையாது அது பாட்டு போயிட்டு இருப்போம் மோச என்ன பண்ணா முதல் நாள் மாம்சீமாய் போறான் இரண்டாம் நாள் புத்தி சொல்ல போனா காரணம் எகிப்திய சபைக்குள்ளதான் கேட்க அப்புறகம் பல காரியங்களில் தோற்று போய் தூக்கப்பட்டது காரணம் இதுதான் டச் பண்ண முதல் வார்த்தை சொல்றாரு உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டுவிடும் திருப்பியும் அதனாலதான் அவனுக்கு பரீட்சைகள் விசுவாசத்துல ஈசாக்கு உருவாகாமல் இருக்கிறதுக்கு காரணமே அவனுக்கு ரொம்ப நாளுக்கு காரணமே இதுதான் அநேக ஆசிர்வாதம் தடைபடுறதுக்கு காரணமே நமக்குள்ள இருக்கிறதான வேறுபாடுகள் அடுத்து நம்ம நினைக்கிறோம் நம்ம செஞ்சா வெளியவே வராதுன்னு அடுத்த நாள் இவன் போய் புத்தி சொல்ல போன உடனே எபிரேன்னு சொன்னா என்ன நேத்த அடிச்ச மாதிரி இன்னைக்கு அடிச்சு யாரும் ஒருத்தனை புதைக்கலாம் ட்ரை பண்றியா அப்படின்னா அதோடு இவனுக்கு பேர் மாதிரி ஆயிப்போச்சு என்ன நேத்த யாருக்குமே தெரியாம செஞ்சுட்டோம்னா இவன் நினைஞ்சிட்டு இருந்தான் நம்ம அநேகரும் இப்படித்தான் இருக்கும் இந்த பூனை கண்ணை மூடிடுச்சுனா என்னன்னு நினைக்குமா பூலோகமே நல்லா நினைச்சுக்கணும் நீ எங்க எங்க சிபிஎம் நெட்ஒர்க்ல கரெக்டாக வந்துடுங்க வயரே இல்லாத நெட்ஒர்க் சாட்டலைட்டே கிடையாது எந்த டிரான்ஸ்மிட்டரும் கிடையாது பிராட்பேஸ்ட் எதுவுமே பண்ண வேண்டாம் ஆனால் நச்சு நீ எங்களுக்கு வந்துடும் நீ எங்க நின்ன எங்க போன எங்க வந்த எங்க உட்கார்ந்த எத்தனை மணிக்கு இங்க போன எங்க எல்லாம் கன் மாதிரி நைட் ரெண்டு மணிக்கு போனா கூட அங்கே ஒருத்தவனுக்கு சோதனை பண்ணுவான் எங்க போனாலும் இந்த நெட்டு கரெக்டாக அதனால நல்லா புரிஞ்சுக்கணும் யாருக்கும் தெரியாது என்னப்பா நேற்று அடிச்ச மாதிரி எங்களை யாராவது ஒருத்தனை காலி பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டான்னு அதோடு ஓடணாம் பாருங்க விசுவாசிகள் ஓடி போகாது விசுவாசத்தை விட்டு சத்தியத்தை விட்டுலாம் நினைச்ச கூடாது ஓடி போக கூடாது நெகைமையாட்ட ஒருத்தன் வந்து சொன்ன ஓடி போயிரு அப்ப அவன் சொன்ன பதில் என்ன என்னை போன்றவன் ஓடி போவான சபைய விட்டு போக கூடாது கோழி மிதிச்சு எது சா கூடாது கொஞ்சம் சாக கூடாது இந்த பிரசங்கத்தை கட்டி ஓடக்கூடாது ஒப்பு கூட சுத்திருப்புக்கு ஒப்புக்கூடு இளையா பாருங்க பயங்கரமா அக்னி இறங்கி நானூத்தி ஒன்பது தீர்க்க தேசிய கொண்டு போட்டுட்டு அடுத்த நாள் ஒன்னே கொள்ளுவேன்னு சொன்ன ஒன்னே அதே ஓட்ட ஏன் ஓடுற நில் சத்தியத்தில் நில் ஓடா எங்கே ஓடி மீதியானுக்கே அடுத்த தேசத்துக்கே ஓடி சத்தியத்தில் ஆசாரிய வீட்டில் போயிருந்தான் அங்க இருக்க அவன் நினைச்சிதான் தன்னை சம்மதித்த நீ எங்க இருக்க வேண்டிய ஆளு நீ எங்க இருக்க வேண்டிய ஆளு ஒரு விசுவாசி எங்க இருக்கணும் ஒரு ஊழியக்கான விசுவாசினுடைய ஸ்தானம் என்ன ஸ்தானம் விட்டு நீ போய் போனா கூட்ட விட்டு அழைகிற குருவியாய் போவாய் கூட்டை விட்டு அழைகிற குருவியை போல இருக்க கூடாது தன் ஸ்தானத்தை விடுகிறவனும் கூட்டை விட்டு அழைகிற குருவியும் ஒன்றே ஒரே கேஸ் நீ விசுவாசிங்கிற ஸ்டாண்டர்ட விடவே கூடாது அதை விட்டுட்டு நீ ஓடக்கூடாது எங்கேயாவது போய் உட்கார்ந்துடக் கூடாது இங்க இருக்கியா அங்க இருக்க நான் அங்க இருக்கிறேன் சொல்லக்கூடாது ஆண்டவர் கூப்பிட்டு அவனுக்கு போஜன கொடுத்து நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் வந்துட்டான் ஓடி ஓடி ஓடி ஓடி ஓடி ஓடி ஓடி நாற்பது நாள் வந்து ஓரைப்புக்கு வந்துட்டான் ஓரைப்புக்கு வந்தவன் எங்க போய் உட்காந்துக்கிட்டான் ஒரே கபில போய் உட்காந்துட்டான் அப்போ ஆவியாண்ட அங்க ஆண்டவர் பேசுறாரு உனக்கு இங்க என்ன காரியம் நீ விசுவாசி இருக்க வேண்டிய இடமா இது திருக்கு தரிசி இருக்க வேண்டிய இடமா பாசிங்க ஒண்ணு ராஜாக்கள்ல உனக்கு இங்கே என்ன காரியம் நீ ஒரு ஊழியர்கார ஒன்னு ராஜாக்கள் பத்தொன்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் அங்கே அவன் ஒரு கெபிகளில் போய் தங்கினான் இதோ கத்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் எளியாவே இங்கே உனக்கு என்ன காரியம் இங்கே உனக்கு என்ன காரியம் நீ இருக்க வேண்டிய இடம் எது ஒரு ஸ்தானம் நீ இருக்க வேண்டிய இடம் எங்க இருக்கு நீ கண்ட இடத்துக்கு போய் உட்காந்துட்டு எங்கேயோ போய் உட்கார்ந்துட்டு முக்காட்டு போட்டு உட்கார்ந்து இருக்கியா சித்தம் இல்லாத இடத்துல போய் உட்கார கூடாது இவன் அங்க ஓடி போய் அங்கே தங்க சம்மதித்தான் ஒன்று மாம்சீகமாய் போராடினான் இரண்டாவது பட்சபாதமாய் புத்தி சொல்ல போனான் மூணாவது ஓடி போனான் நான்காவது அந்நிய தேசத்திலே தங்க சம்மதித்தான் நீ கத்தருக்காக நிக்க வேண்டிய ஆள் எங்கேயோ போய் உட்காந்துக்கிட்டு கத்திர எனக்கு எப்படி அர்த்தம் அடுத்ததாக அந்நிய பெண்ணையும் அவன் மனந்தான் நீ என்ன மாதிரி ஆளு நீ எவ்வளோ நம்முடைய விசுவாசியத்தில் வந்துட்டு பிறகு ஒரு எல்லாம் எங்க அம்மா சொன்னாங்க எங்க மாமா சொன்னாரு எங்க சொந்தக்காரங்க வரமாட்டேன்னு சொல்றாங்க அதனால நான் இந்துல கல்யாணம் முடிச்சிட்டேன் அங்க முடிச்சிட்டேன் இங்க முடிச்சிட்டே அதெல்லாம் இந்த சாக்கு போக்கெல்லாம் கிடையாது உனக்கு முதுகெலும்பு இல்லையோ இந்த விசுவாசத்துல பைபிள தூங்கின பிறகு உனக்கு சத்தியத்தில் இது இல்லையா முதுகலம் இந்த மார்க்கார்க்கேஷன் ஒரு நாளும் தேராது தேவ சித்தம் ஜெயிச்சுக்கிட்டே கரெக்டா என்ன செய்வோம் நான் அப்படி எத்தனையோ பண்ணிருக்கேன் நல்லா இருக்கு தேவ சித்தத்துக்கு மாறா பண்ண அவ்வளவும் குழப்பமா போயிடுச்சு சூழ்நிலைகளுக்காக செஞ்சது இவன் போய் அந்நிய பெண்ணை மனந்தான் உனக்கு இந்த உபதேசத்தில் பையனுக்கு ஒரு சிலர்லாம் பாருங்க இந்த உலகத்துல நீங்க பாருங்க உலகத்துல பாருங்க ஒரு சிலர் சொல்றான் கைகால இல்லாத பிள்ளைகளுக்கு நான் என்ன செய்யணும் வாழ்க்கை அங்கவீனமானவர்களுக்கு வாழ்க்கை இருக்கானா இல்லையா ஏன் நம்முடைய சபையில் உள்ளவங்களுக்கு அப்படிப்பட்ட வெளிப்படுத்தல் வரல இவன் குதிரை கொம்புக்கு ஆசைப்பட்டு இருக்கான் வானத்திலிருந்து யாராவது வருவாங்களான்னு அப்படி நம்ம இருக்க கூடாது அந்நிய பெண்ணை மனக்க சம்மதித்தான் அப்படி செய்யக்கூடாது பல காரணங்கள் இதை பேசித்தான் குஸ்டரோகியா போனதுக்கு மூலமா பிரமாணம் வந்து மேல இருந்து அவன் சொல்லிக்கிட்டே இருக்கான் நீ அங்க செய்யக்கூடாது கத்தர் இந்த கட்டளை சொல்றது கரெக்ட் தான் கரெக்ட் என்ன சொல்லிட்டு இருக்கான் இவன் ஒய்ஃபை சரி வேற லைன்ல ஆச்சு அதான் அவங்களுக்குள்ள நீ சத்தியத்துக்குள்ள வந்துட்டு பிறகு என்ன வந்தாலும் நிற்கணும் சத்தியத்தில் அதுக்கு அண்ணனையோ அம்மாவையோ அக்காவையோ தம்பியோ தங்கச்சியோ சொல்லக்கூடாது நான் சும்மா ஒரு சாம்பிள் சொல்றேன் ஒரு பையன் போன வாரத்துக்கு முந்தின வரம் கூட இங்க வந்தான் நல்ல ஃபேமிலி நல்ல படிப்பு நல்ல வேலை நல்ல வருமானம் நல்ல அழகு நல்ல திறமை எல்லாமே அவனுக்கு இருக்கு ஆனா அவங்க இவன் மட்டும் ரட்சிக்கப்பட்டு அம்மா ரகசிய கிறிஸ்தவ அப்பா ரட்சிக்கப்படல இதுவரைக்கும் அவரு கிறிஸ்தவன கிறிஸ்தவ பெண்ண கல்யாணம் கட்டுறதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன் அப்படின்னு நிபாட்டி வச்சிருக்காரு வயசு முப்பத்தி ஏழோ முப்பத்தி எட்டோச்சு இவன் நீ சம்மதிச்சா கல்யாணம் கட்டுற இல்ல எனக்கு கல்யாணமே வேண்டாம் நிற்கிறான் சத்தியத்தில் இன்றைக்கி நிற்கிறான் ஒரு மாதத்துக்கு ரெண்டு லட்ச ரூபாய் சம்பளம் டே போயான்னு சொல்லிட்டு எவ்வளோ கூப்பிட்டு போகிறதுக்கு இந்த காலத்து பையனுக்கு விஷமே விஷயமா தெரியாது ஏன் பெந்தை கோசலே அப்பா தேவையில்லைன்னு சொல்லிட்டு கல்யாணத்தை ஸ்ட்ராங்காக நிற்பாடுவான் அவன் சொல்கிறான் அவருக்கு விருப்பம் இல்லை ரைட் ஓகே நான் சத்தியத்தை விட்டு போகிறதுக்கு எனக்கு என்ன கிடையாது விருப்பம் கிடையாது ரெண்டும் அதே பேலன்ஸில் நிற்குது வயசு முப்பத்தாறு முப்பத்தேழு ஆமாம் அதை பற்றிலாம் கவலைப்படலை இங்கே கூட வந்தால் போன வார்த்தைக்கு ஒரு நாலு வாரத்துக்கு முன்னால ஃபாரின் போயிட்டான் அடுத்த நாள் போயிட்டான் எதுக்கு இதை சொல்றேன்னா ஸ்ட்ராங் அவங்கெல்லாம் தெலுங்கு ரெட்டியாக இருக்கு நல்ல வசதியான பையன் நல்ல அவனுக்கு வாய்ப்புகள் இருக்கு நினைச்சா செய்யலாம் கூட பிறந்த அக்கா பொண்ணு வந்து கிறிஸ்டின் குழந்தை வந்துருச்சு அவங்கலாம் கட்டலாம் ஒரே பையன்தான் ஒரே பொண்ணு அக்கா பொண்ணுல ஆனா அப்பா வேண்டாம் ரைட் அவர் என்னைக்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டு வர்றாரு பார்க்கலாம் இல்லைனா அப்படி ஒரு வாழ்க்கை இல்லைன்னா போட்டும் கிறிஸ்துவக்காக போட்டுங்க நம்மால அப்படி இல்லை எங்கயாவது உடனே இது மார்க்க தப்பி போது பேச நடைமுறை வாழ்க்கையில சத்தியத்தில் ஸ்டபன் இல்லாத முதுகெலும்பு இல்லாத ஒரு விசுவாசிகளை இவனை வச்சிக்கிட்டு நம்ம இவனை பரலவகத்துல கொண்டு போய் நில்லுனா போயிருவான் குருடனை குருடனை போய் ராஜ மொழி மொழி எப்படி மொழிப்பான் முடிக்க மாட்டான் இவன் போய் அன்னிய பெண்ணை மனக்க சம்மதிச்சான் ஏன் போகலங்கிறதுக்கு ஆச்சரியமா இருக்கு நேரம் அவர் சொன்னார் ஒரு மரியாதை உனக்கு தெரியல கத்தடிய சமூகத்துக்கு வருக வந்த கொடுக்க வேண்டிய மரியாதை கனம் தெரிய பார்த்து சொல்லுங்க அவன் உ பார்ப்பேன் என்றான் கிட்ட வந்த உடனே சொன்னாரு மோசே நீ முதல்ல உன் பாத என்ன செய்ய களத்து இது பரிசுத்த பூமி நீ நான் நிக்கிற இடத்துல நீ வந்துட்டு செருப்பு போட்டுட்டு சுற்றிட்டு இருக்கிற உனக்கு மரியாதை தெரியலையா ஒரு பாருங்க சொந்தக்காரங்க வந்தால் மதிக்க தெரியாது பாஸ்டர்ஸ் வந்தால் மதிக்க தெரியாது அம்மா அப்பாவை கனம் பண்ண தெரியாது பெரிய பெரிய ஆபீசர்கள்ட்ட எப்படி பேசணும்னு என்ன செய்யாது தெரியாது அதனால தான் வெள்ளக்காரன் அந்த காலத்தில் வந்துட்டு இந்த கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லாம் வச்சுட்டு அந்த ஆஃபீஸர்ஸுக்கெல்லாம் இருக்கிற மரியாதைன்னா என்னங்கிறத நெஞ்சா நம்ம ஆளுங்களுக்கு கற்றுக் கொடுத்தான் எப்படி கணம் கனம் பண்ணணும் கவர் கொஞ்சமா பாட்டுக்கு போறான் நம்ம ஆளுங்க பாருங்க ஒரு சில கோயிலுக்குள்ள அதுவாடி செருப்பு போட்டு ஏறி போயிட்டே இருப்பான் அதனால தான் இப்ப பாதி கல்யாணத்தை சர்ச்சில் வச்சுட்டு சாப்பாட்டுக்கு நாங்க எங்க துரத்தி விடுறோம் எங்கிட்ட மண்டபத்தை பாருக்கு காரணம் சொல்லிடுறேன் மண்டபத்தை போய் பாரு அங்க போய் சாப்பாடு போடுன்னு சொல்றதுக்கு காரணம் தெரியுமா இங்க கல்யாணம் முடிப்போம் இங்க பொண்ணும் பயன் நிற்பான் அங்கே இருந்து ஒருத்தர் வருவான் ஆம்பாட்டுக்கு ஷூவை போட்டு எங்க வந்து நிற்பான் இவ்வளவு பாய் கிடக்கும் நம்ம எல்லாம் உட்கார்ந்து ஆராதிக்கிற இடம் இல்லையா இந்த பாயிலெல்லாம் அவன் அவன் எங்கே வருவான் அவன் பாட்டுக்கு செருப்பை போட்டு ஷூவை போட்டு அவங்க வருவான் அதில் ஒரு தண்ணி அடித்தவன் அவன் பாட்டுக்கு வந்து தண்ணி அடிச்சுட்டு உள்ள வருவான் இந்த பரிசுத்த பூமியை தீட்டுப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லித்தான் கல்யாணம் முடிஞ்சதா ஓடு போ எங்கேயாவது போய் சோத்த போடு அவன் குடியாரவனும் வரட்டும் கோவிலுக்கு நல்லவனும் வரட்டும் கெட்டவனும் வரட்டும் என்னத்தினாலும் பண்ணிக்கும் அங்க வந்து பாய் போட்டு வந்தாலும் செரு போட்டு வந்தாலும் ஷூ போட்டு வந்தாலும் அதே நேரத்தில் ஒரு இந்து கோயிலில் உள்ள கால் எடுத்து வைக்கும் போது செரு போட்டு இந்து கோயிலுக்குள்ள போகும்போது வாசலையே கலத்தி துண்டை இடுப்புல கட்டி யோசிச்சு பாருங்க நம்ம மரியாதை நீ நிக்கிற பூமி பரிசுத்த பூமி உன் பாதரட்சியை கலச்சு முதல்ல மரியாதை கத்துக்கும் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை எனக்கு கொடுக்க வேண்டிய கனம் எங்கே வந்த உடனே கண்ண மூடி முழங்கால் போட்டு அப்படியே பண்ண தெரியாது வயசு என்ன வயசு என்ன மோச என்னப்பா எண்பது நாற்பது வருஷம் எகுத்து அதுபோல ஓடி ஒரு நாற்பது வருஷம் திருப்பி இஸ்ரேல் பயணம் ஒரு நாற்பது வருஷம் எது வயசு இத்தனை வயசு ஆயிடுச்சு உனக்கு மரியாதை இதுவரைக்கும் கத்துக்கலையா அப்பாவுக்கு அப்பாவுக்கு அப்பாவுக்கு அப்பாவுக்கு அப்பாவுக்கு வயசு ஆயிடுச்சு அற்புத காட்சியை கிட்ட போய் பார்ப்பேன் அப்படிங்கிறான் மோச ஆடிட வேண்டாம் அவர் சொல்றாரு எப்பா நீ செருப்ப கலத்தி போட்டு வந்து நில்லு இவற்றை ட்ரெயினிங் எடுத்தாலும் தான் யோசுவா அவனும் இதே மாதிரிதான் போய் நின்னா அவனையும் கூப்பிட்டு சொன்னாரு நீ நிக்கிற இடம் சரி பரிசுத்த பூமி நினைச்சி செருப்ப இவன்ட் எடுத்தாலும் எப்படி இருப்பான் இவனை மாதிரிதான் இருப்பான் அவனின் செருப்பு கலத்தான் போய் நின்னா நீ செருப்ப கலத்த போது சொன்னாரா நீங்க உங்க பிள்ளைகளுக்கு நல்ல மரியாதை கத்துக் கொடுக்கணும் பெரியவங்களை எப்படி பேசணும் நீங்க வாங்க இந்த ஆடு மேய்க்கிற ஆளு மாதிரி ஆடு மாடு மாதிரி பேச ஆடு ஆடு பேசுற மாதிரி மாடுட்ட பேசுற மாதிரி எல்லாம் சொல்லிக் கொடுக்கூடாது பெரியவங்கெல்லாம் அப்படியே கனம் பண்ண அழகா சொல்லிக் கொடுக்கணும் வீட்டுக்குள்ள எப்படி வரணும் பழைய வீடுகள்லாம் நாலடிதான் நில வச்சிருப்பான் எதுக்கே எதுக்கு வச்சிருக்கான் அப்படி மரம் உயரமா கிடைக்கலயோ எதுக்கே வீட்டுக்குள்ள வரும்போது நீ எப்படி வரணும் மரியாதையா தலை வணங்கி வரணும் வீடு வந்து ஆலயம் அதுக்குள்ள நீ வரும்போது ரொம்ப டீசென்டா இப்போ அப்படி கிடையாது என்ன மாதிரி ஆளு எல்லாருமே உயரமா வளர்ந்துட்டனால இடிச்சிரு சொல்லிட்டு பெருசாக வச்சிட்டாங்க அதனால ஃப்ரீயா போறோம் மரியாதை தெரியல நம்ம ஆளுங்களுக்கு ரொம்பவே இருக்கு கோயிலுக்குள்ளே எப்படி வரைக்கணும் கோயிலில் எப்படி இருக்கணும் வீட்டில் எப்படி இருக்கணும் பெரியவங்கிட்ட எப்படி இருக்கணும் ஆண்டவர் பேசுன பிறகு நம்ம எப்படி நம்மளுடைய வாழ்க்கை இருக்கணும் அடுத்த அவனை கூப்பிட்டா நீ வா நான் ஒன்னு எகுத்து கொண்டு போறேனா நான் ஒரு காலத்தில் கிரி செஞ்சா அப்போ நீங்க சும்மா இருந்துட்டீங்க இப்ப நான் சும்மா இருக்கிறேன் மறுத்துட்டான் ஒன்று சந்தேகம் சந்தேகம் வரக்கூடாது சந்தேகப்படுகிறவன் காற்றை போல அழைகிறவனா இருப்பான் சந்தேகப்படுகிறவன் தேவனத்திலிருந்து ஒன்னையும் என்ன செய்ய முடியாது பெற்றுக்கொள்ள முடியாது அவனை அழைச்சதுக்கு அவனால சந்தேகம் இருந்துகிட்டே இருந்துச்சு அடுத்து அவன் சொல்றான் இவனை கூப்பிட்டா வேற யாராவது பாருங்க சொன்னானா அண்ட ஒரு என்னை விட்டுவிடும் நான் வரல வேற யாராவது என்ன செய்ய பாருங்க பாசிங்க நாலாம் அதிகாரம் பதிமூணாம் அதற்கு அவன் ஆண்டவரை யாரையாவது உள்ள கொண்டு போறேன் நீ இங்கே தேவன்ட அழைப்பை விட்டுவிட்டிருக்கலா கல்யாணத்துக்கு முன்னாலே எல்லா வாலிப பயனும் பொண்ணும் ஒரு பிரேக் அடிச்சு ஸ்பீட் பிரேக்ல நிப்பாட்டி கல்யாணமா ஊழியமா அப்படிங்கறத கிளியர் பண்ணு கல்யாணம் அப்படின்னா போ ஓலியம் அப்படின்னா அதுக்கு போ யாரையும் கட்டாயப்படுத்தி ஊழியத்துக்கு நிச்சய முடியாது கொண்டு வர கூடாது ஆனா அதே நேரத்தில் ஊழியம் கத்தரிச்சு வந்த பிறகு நீ போய் கல்யாணம் கட்டி இன்னொருத்தி வாழ்க்கையை நினைஞ்சாத கெடுத்துற ஒன்னால அந்தாலும் நீ ஆனோ பெண்ணோ ஆப்போசிட் ஆளு செத்தா அப்படி செஞ்சிடக்கூடாது இவனை கூப்பிட்டா நான் வர மாட்டேன் எனக்கு பேச்சு திறமை இல்ல சொல்றீங்களா நான் மந்தன் அவ் வாய் எனக்கு வாக்கு வல்லமெல்லாம் ஒன்னும் கிடையாது தெய்வ சித்தத்தை நீ மறுக்கிறியா தேவடைய அழைப்ப வேண்டாங்கிறியா அடுத்ததாக யாத்திராவும் நாலுல வரும்பொழுது அவனை கத்தர் கொல்ல பார்த்தார் இருபத்தி நாலு வருஷம் வழியிலே தங்கும் இடத்தில் கத்தர் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொல்ல பார்த்தான் ஏன் மனப்பூர்வம் இல்ல வந்துட்டான் போய்கிட்டு பின்பற்ற முடியல மனைவி பிள்ளைகள் ஆடு அமைதியான வாழ்க்கை இதை விட்டுட்டு அங்க போன போனவனு என்ன பண்ணுவான மனப்பூர்வம் இல்லாத ஒரு நீங்க இந்த மார்க்கத்தில் வந்தா பைபிள் தூக்கின மனப்பூர்வமா பைபிள் தூக்கு ஒருவன் கிறிஸ்தவனா இருந்தால் பாடுபட்டால் விற்கப்படாமல் இருந்து தேவனை மகிமைப்படுத்த கடவுள் அப்படிதான் பைபிள் சொல்லுது இதுக்குள்ள வந்துட்டியா நீ மனப்பூர்வமா செயல்படு ஒரு பத்து நிமிஷம் சோதனை பண்ணாலும் மனப்பூர்வமா சோதனம் பண்ணும் ஒரு சின்ன பாய் போட்டாலும் அது அழுதழுது போடக்கூடாது எப்படி செய்யணும் எதை செய்தாலும் கத்திருக்கின்றே என்ன செய்யுங்கள் மனப்பூர்வமா செய்யும் புசித்தாலும் குடித்தாலும் அதை கத்திருக்குன்னு செய்யும் அப்படித்தான் பைபிள் சொல்லுது நம்ம மனப்பூர்வமா கத்துட்ட வேலையை செய்யறோமா கடைசியில் பாருங்க ஆண்டு டென்ஷன் ஆகி கொன்னே ஒண்ணுட்டாரு ஏன்னா அவனுக்கு என்ன இல்லை மனப்பூர்வம் இல்லை கோயிலுக்கு வர்றது கூட அம்மா சொன்னதுக்காக வருவான் அப்பா சொன்னதுக்காக வருவான் புருஷன் சொன்னதுக்காக இவங்க பரப்பிடுவாங்க இல்ல மனைவி சொல்றாள் வேற வழி இல்லையே இவளை கொண்டு போய் விட்டுட்டு கூப்பிட்டு வரணும் சரி போய் கொஞ்ச நேரம் உட்காந்து வரலாம் அப்படித்தான் தேவசமூத்துக்கு வர்றது பாதி வேறு மனப்பூர்வம் இல்லைன்னா கிடையாது அடுத்ததாக அவன் சொல்றான் தன்னுடைய வார்த்தை வாயின் வார்த்தைகளை பற்றி சொல்லும் ஆறாம் அதிகாரம் முப்பதாம் வசனத்தில் மோசே கத்தருடைய சன்னிதானத்தில் நான் வெறுத்த சேதனம் இல்லாத உதடுகள் உள்ளவன் சொல்றான் பாருங்க பார்வோன்னு உதடு எப்படிப்பட்ட உதடு கேட்ட வார்த்தை பேசுறோமா வார்த்தைகள்லாம் தடுமாறுதா நம்முடைய உதடி எப்படிப்பட்ட உதடு இந்த சிகரெட் குடிக்கிறவங்க உதட ஈஸியாக கண்டுபிடிச்ச கண்டுபிடிச்சா பார்த்தா எப்படி இருக்கும் ஒரு பிளாக் டாக்டர் இருக்கும் அடிச்சு அடிச்சு அடிச்சு அடிச்சு அடிச்சு அதே போல உன்னுடைய உதடு எப்படிப்பட்ட உதடா இருக்கு விருத்த சேதனம் உள்ள உதடா விருத்த சேதனம் இல்லாத உதடா விருத்த சேதனம் இல்லாத உதடுனா வார்த்தைகள் தாறுமாற ஒரு சில ரொம்ப பேசுறாங்க தயவுசெய்து வார்த்தைகளை நினைச்சுங்க சுருக்குங்க கோபுகிறதுனால ஞானியும் யாரா மாறிடுவான் மூடனா மாறிடுவான் பேசாம இருக்கிறனால மூடன் எப்படி ஆயிடுவான் மாறியங்கர சண்ட கம்முன்னு உ பேசின அவங்க இதுக்கு இவ்வளவு பேசிட்டாங்க அப்படியா அவங்களுக்கு ஒன்னும் என்னன்னு கேட்டா அவங்க சொன்னாங்க சும்மா இருந்ததுக்கு காரணம் இப்பதான் எனக்கு தெரியுது என்ன பேச விட்டுட்டிருக்கான் அமைதியா நின்னுட்டு ஒன்னு மாதிரி நின்னா நான் பாட்டுக்கு பேசிவிட்டேன் மொத்தத்தையும் நினைஞ்சிட்ட எடுத்து பாஸ்ட்டை கொண்டு போட்டுட்டான் எப்படி இருக்கும் நான் சரியத்துல எல்லாம் நடந்துச்சு அல இலவியா நடந்துச்சு ஞாபகம் இருக்கும் நான் இல்லை ஒன்ஸ் அப் எதுக்கு இதை சொல்றேன்னா ரொம்ப கவனமா இருக்கணும் வார்த்தைகள் மோசையே சொல்றான் எனக்கு உறுதி என் உதட்டில் அவ்வளவு ஜெயம் இல்லை வார்த்தைகளில் ஜெயம் இல்லை தெய்வீகமான வார்த்தைகள் கிடையாது அதனால தயவுசெய்து என்னை இந்த வேலைக்கே வேண்டாம் அடுத்து கண்மலையிட்ட பேச சொன்னா கண்மலையை நெஞ்சுட்டான் அடிச்சிட்டான் அந்த கண்மலை யாரு கிறிஸ்து புதியற்பாட்டு அனுபவத்தின்படி மறுதளித்து போனவர்கள் தாங்களே தேவகுமாரனை மறுபடியும் சிலுவையில் அறைகிறார்கள் எத்தனை திருப்பும் மறுதளிச்சிருப்போம் கண்மலையாகிய கிறிஸ்துவை எத்தனை திருப்பம் அடிச்சிருப்போம் ஆண்டவன் நம்முடைய ஊழியங்களில உள்ள தோல்விகளில எத்தனை தர மனஸ்தாவப்பட்டிருப்பார் அடுத்து கற்பலைகளை உடைச்சிட்ட பேச உடைச்சுட்டாங்க அவசியமே கிடையாது ரெண்டு கற்பலைகளையும் அழகாக ரெண்டு கையில ஏந்திக்கிட்டு கத்தர் பேசினாரு சூழ்நிலை விபரீதமா இருக்கு ஒரே ஆட்டம் பாட்டம் தண்ணி எல்லாம் கண்ணுகு முன்னாலிருக்கான் சகிக்கல சகிக்கல கோபத்தில் கற்பனை சம்மந்தமே கிடையாது எடுத்து அவ்வளவு வெட்டியிருந்தா கூட பரவாயில்ல உடச்சிட்ட சூழ்நிலைகள் மத்தியில சில காரியங்களை பார்த்த உடனே நீதிஷ்டை உடைக்கிற சம்பந்தமே கிடையாது இது லைஃப் அது பிசாசின் போராட்டம் பிசாசின் போராட்டத்துக்காக திட்டப்படுத்த உடன்படிக்கை கற்பலைகளை உடைச்சிருக்கோம் பிரதிஷ்ட நாசம் ஆயிடுச்சு திட்டுப்பட்டு போயிடுச்சு அடுத்து அந்த இடத்துல மேரிபாவின் தண்ணீர் இடத்துல மனம்பதறி பேசிட்டான் மனம் பதறி பயங்கரமா பேச நூத்தி ஏழாம் ஆறாம் சங்கீதம் முப்பத்தி மூணாம் அவர்கள் அவன் ஆவியை விசலப்படுத்தினதனாலே தன் உதவுகளினால் பதறி பேசினார் பதறி பேசினார் நல்ல விசுவாசிகள் சில நேரத்தில் கடைசியில் பதறிடுவாங்க கண்ட்ரோல் பண்ணுங்க கண்ட்ரோல் பண்ணுங்க எ அபிஷேகம் கொடுத்துருக்க துதிச்சுக்கிட்டே இருங்க லாஸ்ட்ல பதறி பேசினான் இதனால் எது பறி போனது காணான் பறி போனது யோசிச்சு பாருங்க கொஞ்ச நேரம் டைம் தான் நாம் நமக்குள்ள மோச எப்படி இருக்கிறார் நாம் ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்டவர்கள் நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கத்தர் தான் நமக்கு சுதந்திரம் நாம் ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஜனங்கள் சத்தியத்துக்காக இந்த ஞானசனத்துக்குள்ள நாம் வந்தவர்கள் இங்க வந்துட்ட பிறகு நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன நிறைவுகள் என்னென்ன குறைவுகள் நிறைவு இருந்தா கத்திற்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க குறைவு இருந்தா கத்தா அவை மன்னின்னு கேளுங்க எல்லாரும் கொஞ்சம் நேரம் கண்களையும் ஒரு வல்லமையான மனிதன் ஆனால் அதே நேரத்தில் அவனுக்குள்ள மாம்சீகமும் தலை தூக்கி போராடினது துவக்கத்திலேயே அவனுக்கு நன்மையும் இருந்தது தீமைகளும் காணப்பட்டது வளர்ச்சி அடைந்த பிறகும் அவனுக்குள்ள நன்மைகளும் இருந்தது தீமைகள் தடுமாற்றங்களும் நீடித்தது ஆசரிக்கலாம் ஆனா உதடுகளின் பரிந்துரை பேசுகிறோமா எல்லார்களையும் என்னென்ன காரியங்கள் நமக்குள்ள நன்மையா இருக்கா நன்மையானது இல்லைன்னு சொன்னா கத்தாவே நன்மையினால் என்னை நிரப்புன்னு சொல்லுங்க தீமைகள் இருக்குமானால் மாமிசீக போராடினால் மற்றவனுக்கு புத்தி சொல்ல போனதை மன்னியும் சத்தியத்தை விட்டு விலகி ஓடி போன இடத்தை மன்னியும் என் ஸ்தானத்தை விட்டு நான் இருந்த இடங்களை மன்னியும் அந்நிய காரியங்களிலே தலையிட்டதே எனக்கு மியும் மரியாதை இல்லாமல் தேவசமூகத்துக்கு மதிப்பு கொடுக்காமல் தேவனுடைய சமூகத்தை நான் மதிக்காமல் இருந்தது எனக்கு மன்னியும் சந்தேகப்பட்டதை மன்னியும் தேவசித்திற்கு ஒப்பு கூடாததை மன்னியும் மனப்பூர்வம் இந்த மார்க்கத்தில் நான் செயல்பட்ட காரியங்களை எனக்கு மன்னியும் பெருத்த சேதனம் இல்லாத உதடுகளாக இருந்ததுக்கு கண்மலையாகிய உம்மை நான் அடித்ததை மன்னியும் கற்பலகைகளை என் கையில் எழுதி கொடுத்த உடன்படிக்கையின் கற்பலகைகளை உடன்படிக்கையை உடைத்ததை மன்னியும் மனம்பதறி பேசினதை மன்னியும் ஆண்டவரே கேக்கலாமா வாயை திறந்தே மோசையை போல எனக்கு சார்ந்த குணம் இல்லையே உண்மை இல்லையே முகமுகமாய் பேசுகிற அனுபவத்தை இழந்து விட்டேனே என் முகம் பிரகாசிக்கவில்லையே நான் திறப்பில் நிற்க வேண்டிய நேரத்தில் திறப்பில் நிற்கவில்லையே கெஞ்சி பிரார்த்திக்க வேண்டிய நேரத்தில் கெஞ்சி பிரார்த்திக்கவில்லையே அற்புதங்களை நடப்பிக்க வேண்டிய இடத்துல நான் அற்புதங்களை நடப்பிக்கவில் வெறுக்க வேண்டிய காரியங்களை நான் இன்னும் வெறுக்கவில்லையே கத்தாவே இன்னும் தெய்வீகத்தை நான் தெரிந்து கொள்ளவில்லையே இன்னும் உறுதியாயிருக்க வேண்டிய இடத்துல நான் உறுதியாயிருக்கவில்லையே மன்னியோ உம்முடைய ரத்தினால் என்னை கழுவோம் என்னுடைய குறைவுகளை சரி செய்யும் உன்னுடைய நிறைவினால் நிரப்போம் ஒரு அஞ்சு நிமிஷம் எல்லாரும் வாய திறந்து ஒரு விடுதலையின் ஆவியினால் நிரப்பப்படும் முடியாத ஒப்பம் கொடுப்போம் நீங்கள் எவைகளையாவது இந்த வேத வசனங்களை தியானிக்கும் பொழுது குறைவுகள் நிறைவுகள் விசுவாசம் தேவனவனை பாராட்டின அனுபவங்கள் அவனுக்குள் இருந்த தடுமாற்றங்கள் இவைகளை குறித்து ஆவியானவர்களோடு இடைபெற்றுக் கொண்டிருந்த பொழுது எவைகளை உணர்த்தப்பட்டீர்களோ அவைகளை நீங்கள் எழும்பி அறிக்கை விடலாம் சமயத்தை அறிக்கை ஒவ்வொருத்தரும் இல்ல மொத்தமாக நமக்கு டைம் ஆயிடுச்சு நல்ல சமயத்தை பயன்படுத்துவோம் சத்தமா நான் அந்த ஆயக்காரனை போல பாவியாக மேல் கிருபியாயிரும் என்று சொல்லுவது தவறல்ல ஆண்டவரே மோசே உம்முடையதாசன் ஆகிய மோசையோடு நான் என்னை நிறுத்தி பார்க்கும் பொழுது நான் எவ்வளோ குறை உள்ளவனாயிருக்கிறேன் இயக்கத்தா எனக்குள் பெருத்து போய்விட்டது மன்னியும் ஆண்டவர அறிக்கை செய்ய முழங்கால் போடுங்க கத்தாவே என்னை சரி செய்யும் அமேன் நிறைவின் தேவனே என்னுடைய குறைவுகளை சரியாக்கும் மேகாலயா குறைவுகளை சரி செய்கிறவர் பரிசுத்தாவியானவரே எப்பொழுது மோசே இந்த ஜனத்தை நான் பெற்றேனோ என்னால் சுமக்க முடியாது என்று சொன்னானோ அப்பொழுது அவன் மேலிருந்த ஆவி பேர் மேல்கிந்து கொடுக்கப்பட்டது அதற்கு பின்புதான் பதறி பேசி அவன் காணானை விட்டுவிட்டான் அந்த அபிஷேகத்தை அவன் தன்னை விட்டு விலக அனுமதித்த பொழுதுதான் தோல்வி நாம் எந்த நேரங்களில்லாம் ஆவியானவரை நமக்குள் அனுமதியாமல் போனாமோ நீங்கள் ஆராய்ந்து பார்த்தால் அப்பொழுது நமக்குள்ள தோல்விகள் உருவெடுத்திருக்கும் இன்றைக்கு அந்தவரே மோசையின் மேலிருந்து ஆவி எழுபது பேருக்கு போனது போல இருந்து யாருக்கும் போகக்கூடாது எனக்குரிய அபிஷேகத்தினால் என்னும் போதுதான் தோல்வி பிரியமான உங்களுடைய கிருமை வரங்கள் வல்லமைகள் அபிஷேகத்தை நீங்கள் தக்க வைத்துக் கொள்ளுங்கள் உங்களை விட்டு அது கடந்து போகக்கூடாது அது இருக்கும் வரை எவ்வளவு தோல்வி வந்தாலும் அது சரி செய்து விடும் அபிஷேகம் குறையும் பொழுது தோல்வியை சரி செய்ய முடியாது அபிஷேகம் குறையும் போது தோல்வியை சரி செய்ய முடியாது அபிஷேகம் நிறைவாக இருந்தால் எந்த தோல்வியும் சரி செய்து விடலாம் ஆமா நான் சொல்ற பாயிண்ட கரெக்டை எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க அபிஷேகம் நிறைவாய் இருந்தால் எந்த குறைகள் ஏற்பட்டாலும் அது அதை அடிச்சு மேனேஜ் பண்ணிடும் ஜெயிச்சிடும் அபிஷேகம் நம்ம விட்டு வெளியே போயிட்டாதான் குறைவுகளை நம்ம சரி செய்ய முடியாது நீங்க வீட்டில் போய் உட்காந்து படிச்சு பாருங்க அந்த எழுபது பேர் மேல் இந்த ஆவி அமரப்பண்ண பின்புதான் மோசை மேரிபாவின் தண்ணீர் இடத்திலே தடுமாறி பதறி பேசி கிருபையை இழந்து காணவனை விட்டு விடுவார் ஓன் மேல இருக்கிற கிருபை ஓன் மேல இருக்கிற அபிஷேகம் விழிப்பின் ஆவி சாந்தத்தின் ஆவி கிருபையின் ஆவி ஜபா ஆவி வரங்கள் தாளந்துகள் வல்லமைகள் உன்னை விட்டு வெளியே போகக்கூடாது அது இருக்கிற வரைக்கே எவ்வளவு தோல்வியை நீ ஜெயித்து விடலாம் அதை பெற்றுக்கொள் மறுபடியும் நிரப்பிக்கொள் எனக்கு ஆவியானவர் ஏவனது உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நான் ஒண்ணும் புதுசா கண்டுபிடிச்சு சொல்லல இல்ல பலச வந்து உங்களுக்கு சொல்லல இப்ப ஏனதான் எனக்கு நான் வசனத்தை திருப்பி பார்த்தேன் மேலிருந்து ஆவி எழுபது ஒரு மேல் போய் விட்டது அதுக்கு பிறகு அந்த மேரிபாவின் தன்னிடத்துல வந்த பொழுது அவனால ஒண்ணுமே பண்ண முடியல கடைசில கண்மலை அடிச்சிட்டான் ஆனா அது வரைக்கும் அவனுடைய வாழ்க்கையில எவ்வளவு குறைகள் வந்துச்சு இந்த அபிஷேகம் மேனேஜ் பண்ணிக்கிட்டே வந்துச்சு எந்த சூழ்நிலை அபிஷேகம் குறைஞ்சதுன்னு பாரு ஒரு ரெண்டு நிமிஷம் முழங்கால் போடலாமா கதாவே அபிஷேகம் குறைஞ்சதுனால என் குறைவை என்னால சரி செய்ய முடியல இந்த வருஷத்தின் கடைசியில என் அபிஷேகத்தை அதிகரிங்க எனக்குன்னு கொடுத்த அபிஷேகத்தில் என்ன நிரப்புங்க எல்லா குறைவுகளையும் நான் சரி செய்து முன்னேறட்டோம் ஒரு அபிஷேகம் வரட்டும் உன்மேல் உள்ள அபிஷேகம் எழுபது பேர் மேலுள்ள அபிஷேகம் எழுபது மடங்கு அபிஷேகம் ஹலோ லூயா கால் வைக்கூடாது அப்படின்னு தேவன் ஸ்ட்ரிக்டா இருப்பார் என்ன யாருக்கும் வேண்டாம் நானே நின்று இந்த ஊழியை செஞ்சு முடிச்சேன்னு சொல்லியிருப்பான் அவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு வெளிப்படுத்தல் கிடைக்காம போயிருச்சு பெரிய மாணவர்களே நமக்கு கத்தர் கிருபையாயி தந்திருக்கிறார் உன்னுடைய அபிஷேகத்தை விட்டு விடாது அபிஷேகம் இருக்கு உன்னை முத்தரிக்கும் பொழுது உனக்கு கொடுத்த ஒரு அபிஷேகம் இருக்கு உன்னை பேர் எழுதும் பொழுது உனக்குன்னு அபிஷேகம் இருக்கு உன் நெற்றியில கத்துடைய நாமம் தரிக்கும் போது உனக்குன்னு அபிஷேகம் கொடுத்தார் அந்த அபிஷேகத்தை விடாத அவையில் நிரம்பு மறுபடியும் உன்னை நிரப்பிக்கோள் தா மானியா ரூயா அலே லூயா அலே லூயா உன்னுடைய அபிஷேகம் விலையேற பெற்றது உன்னுடைய அழைப்பு விலையேற பெற்றது தேவனுடைய தெரிந்து கொண்டது விலையேற பெற்றது தேவனுடைய நடத்துகிற பாதை விலையேற பெற்றது அந்தவரே என்னால முடியலன்னு சொல்லாத உங்களுடைய கிருபை தந்தால் முடியும் என்று சொல் இனிமேல் எந்த சூழ்நிலையும் என்னால் முடியலங்கிற வார்த்தையை தான் மூசையை ஆவி வெளியே போயிருச்சு என்னால முடியலன்னு சொல்ல விரும்பல ஆனால் உங்களுடைய கிருபை இருந்தால் என்னால் முடியும் உங்களுடைய பலன் இருந்தால் என்னால் முடியும் உங்களுடைய அபிஷேகம் இருந்தால் என்னால் முடியும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் நீ என்னோடு இருந்தால் ஜெய் பிரேத் சிதாபாலா சிதாபாலா சிதாபாலா கதறி சமூகம் அண்ணுவான் இன்னும் இரண்டாவது கூட்டத்திலும் கத்தரி எழுந்தி நம்முடைய தம்முடைய ஜனத்தை அவர் பரிசுத்தமாக்க சித்தம் கொண்டு அவர் ஆளுகை செய்து கொண்டிருந்த அப்படின்னால மோசியனுடைய வாழ்க்கையில பல நிறைவுகள் இருந்தாலும் குறைவுகள் அவனுடைய வாழ்வை கடைசியில காணானுக்குள் போக விடாமல் தடுத்தது என்பதை சிந்திக்க கத்த நமக்கு ஒரு வாய்ப்பை தந்தபடினால ஸ்தோத்திரம் அபிஷேகம் நமக்குள் நிறைவாய் இருக்கும் பொழுது எல்லா குறைவுகளையும் காலங்கள் நிறைவேற நிறைவேற சரி செய்து கொள்ள முடியும் என்று தேவன் நமக்கு சொல்லிக் கொடுத்தபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஆ பெற்ற அபிஷேகத்தில் நிலைத்திருந்து எல்லாவற்றையும் சரி முன்னேறி முழு அவரை சந்திக்க உதவி செய்ய முடியாது மீதியான கூட்டங்களை கத்தர் பொறுப்படுத்த முடியாது ஜனத்தை பரிசுத்தம் பண்ண முடியாது கிறிஸ்துவின் நாளுக்கு ஆயுதப்படுத்த முடியாது எல்லாம் மகிமையும் அவருக்கு செலுத்தி ஸ்தோத்திரம் அணுவாம் ஜாம்